கழுவேற்றிய படலம் அப்பா இதுல பல அருமைப்பாடு போன தடவை சொன்ன மாதிரிதான் இதுவும் பெரிய புராணத்துக்கும் இவருடைய அணுகுமுறைக்கும் பல்வேறு இடங்கள் இருக்கின்றன இதெல்லாம் எழுதினும் நூலாகணும் நல்லது எங்க எழுத போறோம் சொல்லிட்டு போடுவோம் அதுவா சமணரை கழுவேற்றியது இப்ப எந்த பகுதி இது ஞான சம்பந்தர் வரலாறு இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன் பெரிய புராணத்துல அணுகின்ற முறை என்னன்னு கேட்டா அடியவர் அவர் ஒரு தொண்டர் எனவே சிறு தொண்டர் பிராணம் என்ற முறையில் ஞான சம்பந்தர் சேர்த்தார் அவர் யாரு நம்ம செய்கலாட்பெருமார் இவர் என்ன பண்றாரு ஞான சம்பந்தர் முன்னையும் விட்டார் பின்னியும் விட்டார் ஞானம் பெற்றது போக்குவரத்துலாம் போகல பின்னால் முத்தி பெற்றதெல்லாம் போகல நடுவில் மதுரையில் என்ன செய்தார் மதுரையில் என்ன செய்தார் மூன்று வேலை செஞ்சார் ஒன்று பாண்ட வெப்பு நோயை நீக்கினர் அனல்வாதம் நெருப்புல போட்டு நடத்தினர் அந்த மதுரையில் நடத்தினார் என்பதை கொண்டு அந்த மதுரை பெருமானுடைய அருளினால் இது நடந்தது அதனால திருவிழா கேட்டுட்டது ஒரே வரலாறு தான் அந்த வரலாற்றை அவர் அறிவர் வரலாற்றில் சேர்த்தார் ஏன் சிறு தொண்ட ஞான சம்பந்தம் செய்த அருள் என்று கண்டார் அவருக்கு இவருக்கு என்ன பண்ணது பரஞ்சோதி மணி வரைக்கும் என்னப்பட்டது அந்த ஞானசம்பந்தர் எங்க செஞ்சது மதுரையில மதுரையில் எப்படி செஞ்சது பெருமானுடைய சொக்கநாதருடைய திருவருளால எனவே சொக்கநாதருடைய திருவிழா அது அப்படின்ட்டாரு போன போக்கிலேயே இரண்டு பேருடைய எண்ணங்கள் ஆதலால் தான் ஒரே வரலாறு ஞானசம்பந்தருடைய அந்த மதுரை வரலாறு பெரியாணத்திலும் இருக்கிறது அங்கே அணுகின முறை தொண்டர் செய்ததாக இங்கே சொக்கநாதர் அப்படி அணுகின்ற பொழுது பல்வேறு வேற்றுமைகளையும் வச்சுட்டது ஆனா அதுதான் உண்மை எது பெரிய பிராணம் இருந்தால் இவர் அப்படியே கொஞ்சம் பின்னால செய்தார் அப்படி செய்யலாமா சார் அப்படி ஒருத்தன் கேட்டான் செய்யா வரலாற்ற இருந்தாலும் இருக்க பின்னால் ஒரு நூல் செய்ய கொஞ்சம் தான் கற்பனையை சேர்த்து முன்னோர் நூலின் முடிவு ஒரு கருத்தை வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் டச்சு பண்ணி அது அப்படி சொன்னாதான் ஏன் தமிழன் அதனால அங்கங்க கொஞ்சம் டச்சு பண்ணி இதுதான் தமிழ என்ன நம்ம தமிழன் ஆயிடுச்சு ஆங்காங்க கொஞ்சம் இய்வு படுத்தின நல்ல தமிழாய் அது நல்லா வராது இந்த வரலாற்றை பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது 17 சொருடைய திருவிளையாள சொல் விளையாட்டு அப்படி வருகின்ற பொழுது மதுரையில ஞானசம்பந்தரோடு சேர்ந்து நடந்தது என்ன இந்த மூன்று தான் வெப்பு நோய் நீக்கியது இந்த அனல் போட்டு எரியாமல் போனது புனல் தண்ணீர்ல எதுல வந்தது இது மூன்றும் எங்கள் சொக்கனாருடைய திருவிருளாறு நடந்தது எனவே திருவிழா ஆர்தல் புராணத்தில் சேர்த்துட்டார் இப்படி ஒரு அமையும் ஆதலால் சிச்சில அந்த வேற்றுமைகளையும் சொல்லியிருக்கார் வேற்றுமைகளையும் சொல்லியிருக்கார் பாருங்களேன் பஞ்சவன் அடைந்த நோயை பாலராவாயத்திய நஞ்சனி கண்டன் ஏறு நல்கி அவண்ணம் சொன்னீம் இது போனம் இது என்னது அவனுக்கு பாண்டியனுக்கு சுரம் வந்து அந்த நோயை நீக்கியதை நான் இதுவரை சொன்னேன் முன்ன போனமா போன மாதம் இப்பொழுது அஞ்சலராகி பின்னும் பாது செய்து அடங்க தோற்ற வஞ்சரை கழுவேறித்த வண்ணமும் சீர்து சொல்வாம் இப்பொழுது தவணர்களை கழிவில் ஏற்றிய திறனை பற்றி நான் இப்ப சொல்ல போகிறேன் என்று சொல்றேன் சரி இது முன்னுரை தென்னவன் தேவி யாரும் அமைச்சருள் சிறந்த சிங்கம் அன்னவன் தானும் சிங்கம் சொல்றது அமைச்சராகியும் போய் இந்த மாதிரி சிங்கம் சொல்றது உண்டு என்னை திருவள்ளுவர் படை குடி கூழ் அமைச்சு நட்பு ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஏறு ஏறு சிங்கம் அல்லது காளை கற்றலங்காலை இந்த ஆறும் உடையான் அரசருள் ஏறு அது போல இங்கே அமைச்சராகிய சிங்கம் என்றார் இந்த சிங்கமும் அன்னாவன் தானும் காடி அந்த அடியில் வேண்டு எம் முன்னாவன் வெப்பும் கோணும் பாசமும் மாற்றி நீரே இன்னமும் அடியே வேண்டும் குறை செய்யத்தக்கதென்றார் இந்த அணுகுமுறையே புதிய முறை இப்ப பாண்டியனுடைய வெப்பு நோய் நீங்கிதான் நீங்கின பிறகு மறுநாள் மறுநாள் மங்கையரசி யாரும் இந்த குலச்சரி யாரும் நேர போய் திருவடியில வணங்கி பெருமானியே இந்த பாண்டிய மன்னனுடைய கூண் நீக்கினீங்க கூண்கிறது உடம்புல கூண் கூண் தள்ளி வெப்பு இடையில வந்து அந்த வெப்பம் நீக்கினீங்க இது என்ன உடல் பற்றியது அதோடு பாசமும் நீக்கி நீக்கிறது என்ன பாசம் அவன் இனிமே வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்த பாண்டியம் அங்கிருக்கிற நின்றசீய நெடுமாறனாக இருந்தார் இனிமேல் எப்படி ஆகிறார் இவரால் அந்த சுரந்தீர்க்கப்பட்ட பிறகு நாய நாயர் ஆயிட்டார் நின்ற ஆடியார்க்கும் ஆடியே அடியர் ஆயிட்டார் அடியர் இப்ப பற்ற இந்த நின்ற செய்ய நெடுமாறு என்ன ஆயினார் ஞானசம்பந்த கண்டு அவர் கையினால திருநீடப்பட்டதுனால ஒரு அடியவராம் ஆயிட்ட அல்ல பாசமும் நீங்க பெற்று சிவபுராணம் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் யிர் குற்ற பாசத்தை முழுமையாக நீக்கி அந்த ஆன்மாவை ஞான விலைக்காக வைப்பாய் வெப்பம் நீக்கி அது உடல் பற்றியது இந்த பாசம் நீக்கியது உயிர் பற்றியது இந்த அமலர்களை கொஞ்சம் ஒரு கை பார்க்கணும்னு வேண்டிட்டாங்களாம் யாரு அந்த மங்கே கருத்து யாரும் கொலை மீண்டும் போய் திருமறை காட்டில் சொன்னார் எனவே வந்தார் இவர்கள் இந்த சுரநோய் தீர்த்த பிறகு இந்த வேண்டுகோளை இப்படி சொன்னார் கொஞ்சம் கண்ணி நாடெங்கும் இந்த காரமன் காடு மூடி துண்ணில துண்ணின இதனை என்னே துணித்திடல் வேண்டும் என்றார் அன்னவர் ஆலவாயார் திருவுள்ளம் அறிவேனு மனத்தராகி ஒய்யன கோயில் புக்கார் இப்படி போய் ஞானசுந்தர விண்ணப்பித்த உடனே அப்படியா இப்ப சவணரெல்லாம் வந்து உங்களுக்கு இருங்கணுமா ஆமா அப்படின்னர் இறைவனுடைய திருவுள்ளம் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு நேர திருவாலவாய் பெருமாட்ட போனார் பெரிய பிராணத்துல பெரிய புராணத்தில் அவர் வருகிறார் இவங்க இவருடைய அழைப்பினால யாரு நம்ம மங்கேற்கரசு யார் குழந்தை அழைப்பினால் வருகிறார் அப்ப அந்த உடனேயே என்ன பண்ணார்னா கோயிலுக்கு போய் பெருமானை வணங்கிட்டு திருமணத்தில் தங்கினார் திருமணத்தில் தங்கின பிறகு நெருப்போச்சி தான் வந்து பையவே சென்று பாண்டியருக்கு ஆக உடனே வெப்பநோய் வந்துட்டு வெப்பநோய் வந்து தீர்த்து பார்த்தாங்க தீர்க்கல முடியல மீண்டும் குளச்சரை யாரும் இவர்களும் கேட்கிறாங்க பாண்டியனுடைய எச்சி பெற்று அவர் வந்தா தீர்ப்பினார் அப்படியான கூப்பிடுங்க சென்று வெப்ப நோயும் நீக்கணும் சமனும் நீக்கணும் என்று வரும்போதே வழிபாடு செய்து விட்டு வந்து விட்டார் என்று அங்கே இருக்குது இங்க வெப்பு நீங்கிய பின் பிறகு திருக்கோவிலுக்கு சென்று அப்படின்னு கேக்குற வேற்றுமை இருக்கு சரி அவ்வோரும் கூட அடைந்து புற்கமலம் கூத்த திவ்ய தீர்த்தம் தோய்ந்து தேனடும் கன்னிபாகம் நவ்வியம் கமலச்செங்கி நாதனை தாழ்ந்து வெவ்ய வெப்பினித்தார் தொழுதி பாருங்க அப்படி ஞானசம்பந்த சொன்ன உடனே சரி வாங்க போவோன்னு சொல்லி ஞான சம்பந்தர் மங்கேற்கரசியார் புலச்செரியார் மூன்று பேரும் சேர்ந்து ஆலவாய்க்கு போய் அது கோயிலுக்கு போய் அங்க பொற்றாமரில் நீராடி நீரும் ஆடி உள்ளே சென்று விண்ணப்பிக்கிறார்கள் என்ன தமிழர் எல்லாம் அழியணுங்கிறது இப்படி இப்படி ஒரு வரலாற்றை கொஞ்சம் அதெல்லாம் மாற்றித்தான் சொல்லி இருக்காரு அப்படி சொன்ன உடனே சொல்லுறாரலாம் காயமே ஒருத்தினாலும் கைதமும் பெருகனோர்க்கும் பேயரை இம்மையோடு அருமையும் பேரற் பேரற்றாரை நீ செய்த வேத வேள்வியை நிந்து செய்யும் சீயரை ஒருத்தல் செய்ய திருவுளம் செய்தி என்றார் போய் விண்ணப்பிச்சாங்களா மூணு பேரும் இவரெல்லாம் நீங்கள் அழிக்கணும் பெருமானி நீ தான் செய்யணும்னு கேட்டுட்டாங்களாம் கேட்டுட்டு உடனே பெருமான் சொக்கனும் அதில் என்ன பண்ணார்னா வெம்மத வேடம் காய்ந்தபடி இவர்பிற் சொல்வார் அசிரீதியாக சொன்னாராம் இதெல்லாம் பெரும்பாலத்தில் அணுவும் இல்லை அசிரீதியாக சொன்னாராம் என்ன சொன்னார் எம்மனோராவீர் என்ன ஞானசம்மந்த பிள்ளை சீகாலிலேருந்து வந்திருக்கியாப்பா எல்லாம் நம்ம பிள்ளை தான் மங்கையிருஷ்ணியம்மா எல்லாம் நம்ம அம்மா தான் குலைச்சிருங் என்ன நம்ம எல்லாம் குலைச்சிருதான் அவங்களுக்கு விண்ணப்ப அப்படி இருக்குதா என்று பெருமான் அதை கருணை கூர்ந்து நுங்கட்பு இசைந்ததே எமக்கும் வேண்டும் ஆண்டவன் நீங்க நினைக்கிறபடிதான் நானும் திருவுள்ளம் பட்டினேன்னு சொன்னாராம் யாரு சொக்கநாதர் சிவஜிவு சம்மதம் அதனால் வெல்ல தக்கவராக நீரே அம்மதம் உடையார் தோற்க தக்கவராக வென்றே நீங்க நினைத்தவாறு அவர்கள் தோற்க நீங்க வெல்லும்படியாக அவர் எம்பொழி தேடி நீர் போ இறைமகன் அபய செய்தி செம்மையின் ஆரை வாது செய்தீர் அதனால நீங்க என்ன பண்ணலாம் நேரம் அரைமணிக்கு போங்க ரெண்டு பேர் நீங்களும் அந்த அமலுமாக வாதம் செய்யுங்க செய்யும்போது நீர் அணை யார்தோற்று வெம்முனை கடுவில் ஏறி விடிகுவரு போனிருந்தா நீதான் வெற்றி பெறுவே வெற்றி பெற்றவனே அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா சமரெல்லாம் தானே கடுவில் ஏறி விடுவார்கள் கடுவில் ஏறி சொன்னாராம் ஆண்டவன் கனவில் சொன்னதாக இங்கே அங்கு இல்லைமான்மைண்டிமா யாரும் பெருமதி அமைச்சரேரும் பிள்ளையார் மடத்தில் போய் அருகரை வெல்லும் சூழ்ச்சி யாதன அளந்து நேர்வார் மீண்டும் என்ன பண்ணாங்க போய் என்ன நம்ம அன்னைக்கு பேசணுமே அது எப்படி நம்ம அவங்க எல்லாம் சேர்ந்த அந்த அமலர்கள் எல்லாம் வெல்லுவது போவது அதை பத்தி நீங்க கொஞ்சம் திட்டம் பண்ணுங்க என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு வரலாம் இந்த மூச்சல் எல்லாம் அங்கே இருக்கட்டும் பொருள் நிறைந்த காடி பெருந்தை உடன் தங்கோன் தீரவை குறுகியது செப்புவார் செய்ய காரமன் காடே எங்கும் கழியவும் இடைந்த என்ன வேறுடன் கழிந்தால் செய்வ ஓங்கும் என்றார் ஞானசுந்தர் என்ன சொன்னாரா இதை நம்ம அரசே வாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு மங்கையர்த்தார் குளச்சியார் ரெண்டு பேர் அழைத்து கொண்டு தம் இடத்துக்கு வந்தவர்கள் அடைச்சிக்கிட்டு போய் மூன்று பேருமாக பாண்டிய நிலத்துல பாண்டி பேரரசே நாடு நன்றாக இருக்கிறது ஏன்னா அவருக்கு இந்த வைத்திய வழியை நீக்கிறதுனால மேல நல்லா பற்று வந்துட்டு அதனால வருக வருக வணக்கம் என்று எங்கே வந்தது அப்படின்னு கேட்டார் மெண்டுமில்லை இங்க ஒரே சமன் சமயமா இருக்குது சொக்கநாத பெருமானுடைய திருவர்களால் இருக்கணும் அப்படின்னார் அடியே அதான் நினைக்கிறேன் அப்படின்னார் அதனால நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் சமதர்கள் எல்லாம் கொஞ்சம் நீக்கினாதான் நல்லது இந்த நாட்டில் சரியா இருக்குன்னு சொன்ன ஒண்ணு அடியேனும் அதையே நினைக்கிறேன் என்று இப்படிலாம் கலந்து கொள்றாங்க கலந்து கொள்றாங்க திருத்தொண்டர் பிரானத்தில் இன்று இன்று சரி அவ்வண்ணம் செய்வதே என்று அரசனும் அணிச்சு செய்ய அரசனும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க செவ்வண்ண வெந்நீட்டவன் அவை அணிச்சியும் செய்து சரி பெரு சொக்கரா திருவுள்ளம் என்னன்னு கேட்ட உடனே அப்படியே போய் பார்த்துருக்காங்க பாருங்கன உடனே இவங்க போன போது எதேன்னு ஒரு நல்ல சோகனை மாதிரி ஒன்று விழுந்திருக்கோம் விழுந்த உடனே அது நல்லா சுடர் விட்டு விளக்கரிஞ்சுருக்கோம் போகிறோம் சொக்கநாதரை அப்படியே சுடர் விட்டு எரியுது நம்ம நினைச்ச காரியம் முடிஞ்சணும்னா எந்த இப்படி ஆகவே அரசியும் அந்த இடைவெட்சியை பெற்று ஆண்டவனுடைய திருவுள்ளமும் அறிந்து கொண்டு இவங்க மிகுந்த மைச்சியாக இருப்பாங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும்போது பரப்பவல்லார் அத வேலை அறுக்கத்த குளமக் மாதனும் ஆகிய மக்களும் கண்ணல சித்த நோக்கி வைத்துவார் தமிழர் தமிழர்களுக்கு மனைவிமார்கள் உண்டாற்று சில பேருக்கு இருக்க மாட்ட ஒரு மூணு ரகம் பிரிக்கிறார் தமணத்தில் பெண்பாளர் துறவு மூவகைப்படும் இது அங்கே இல்லை எப்படி கன்னி பெண்ணா இருந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகாத போது சரி இனிமே என்னது உலக என்று துறப்பது அது ஒரு விதமான துறவு எது தமணத்துறவுல ரெண்டாவது திருமணம் எல்லாம் சில ஆண்டு வாழ்ந்து ஆமா என்னமோ சார் வாழ்க்கை என்று மீண்டும் துறவு கொள்வதற்குதே அது இரண்டாவது விதமான துறவு மூன்றாவது திருமணமாகி கணவன் எப்படியோ இறந்து விட கொஞ்ச நாள் அப்படி வாழ்ந்து சரி இது என்ன பண்ணி இருக்குது வெப்பநோயை நீக்கிறதுக்கு முடியாம கேள்விப்பட்டிருக்கு அரண்மனையில் வெப்பநோயை நம்ம மூட்டுக்காரரு சாப்பிடும் அதான் செய்யும் அப்படின்னு அது உள்ள கான்பிடன்ஸ் பண்ணியிருக்குது எது பெண்கள் மாநாட்டில் இதெல்லாம் இல்லவே இல்லைங்க பெண்மண்டனே என்ன ஏன் உங்க ஊட்டுக்காரர் எங்கே இருக்காரு அவர் எங்கே எங்க இருப்பார் வெத்தல அவர் உட்காந்துருப்பாரு எது ஒரு சின்ன புள்ள அது வந்து வெப்ப நீக்கி இருக்குது இதுக்கு தினியும் சேர்ந்து நீக்க முடியல இதுக்கு பெரும் வேற பெரும் பேச்சு என்றெல்லாம் அந்த பெண்கள்லாம் புற சொன்னாங்களாம் தன்னுடைய அந்த அருக மக்களை காலத்து பேச்சா இருக்குது இங்க யாரையும் கற்பனையே சொல்றேன் வீட்டுல ரெண்டு மூணு பெண்கள் சேர்ந்தாங்கன்னா என்ன உங்க வீட்டுக்கு ஆருங்க ஆமா என்னமோ எங்கூட்டுக்கு ஆறுங்க என்ன பண்றது போங்க அப்படின்னு ஆரம்பிச்சேன் அது வீடுதோறும் வாசல் தான் எங்கூட்டுக்கு ஆறு மட்டும் என்ன இப்படித்தான் என்று முருகா முருகா இந்த நிலையை அங்க உள்ள வச்ச அப்படி அந்த பெண்கள்லாம் பேசும்போது இந்த வெளியில போன சமணர்கள் எல்லாம் வந்தாங்களாம் என்ன விமர்சனம் குறைச்சா இல்லை பாவம் இப்படிதான் பேசினது அப்ப உண்டா சார் என்னமோ உண்டாக கேள்வி என்னது என்ன என்ன வேணு பேசுறீங்க இல்லாத போது அப்படின்னாரு அல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அதுல கொறைச்சா இல்லை போங்க போங்க போயே சாப்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொட்டிக்க கோபம் என்ன சொல்ல ஒண்ணும் இல்லாம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் குறை சொன்னா கூட பரவாயில்ல இது வரைக்கும் அடுத்த வீட்டுக்காரன் மனைவியை கொண்டு வந்து நான்தான் தெரியவேன் நான்தான் தெரியவேன் உங்க அவளுக்கு என்ன தெரியும்னு சொன்ன ஆளு நாளைக்கு வந்து நான் தோற்று போனேன் முதல்ல இங்க போச்சு போன வச்சா திரும்பி வந்தான பூமணத்தோட அப்படின்னு சொன்ன ஜானத்தால் தாம்புகுந்த அதனால ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலியும் மாதிரம் எவையும் நோக்கன் எப்படி வருவான் அப்படி ஜம்முன்னு வருவான் ஏன்னா அரசனால் தான் அப்படியே பார்த்துட்டு வந்தேன் யாரெல்லாம் வணங்குவாங்க அப்படியெல்லாம் காட்டு இன்னைக்கு மாதிரம் எவையும் நோக்கன் பால நகர் நோக்கான் இலங்கையை கூட பார்க்கல காதலர் தம்மை நோக்கான் அப்பா போருக்கு போய் வெற்றி அவரு வாங்கன்னு பையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் கையில மாலைகளை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் பார்க்கல கடற்பெரும் தேனை நோக்கன் தாதவில் கூந்தல் மாதர் தனி தனி நோக்க தான் அப்போதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கன் எல்லா பெண்காலும் இவரை பார்க்கிறாங்க இவன் நிலத்தை பார்க்கிறான் தலை குனிந்து போகிறான் இவ்வளவு என்ன பண்ணுவான் போரில் தோற்ற ராவனும் தலை குனிந்து தன் அயோத்திக்கு செல்கிறான் தலை குனிந்து என்றுதான் அவளை தான் வின்கிறது முடியும் கவிஞனானதுனால மாதிரம் எவையும் நோக்கம் பல நகர் நோக்கம் வந்த காதை நோக்கம் தாதவிள் கூந்தல் மாத அந்த பெருமிதத்தோடு இருப்பாருங்க தாத ராவணன் தர்பாரா அந்த பாட்டு இருக்குது தாத விழ்கூந்தல் மாதர் தனி தனி நோக்க இது வரைக்கும் ராவணன் தர்பார் ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்னென்ன தனி தனி நோக்க என்னும்ன்கள் தன்னையே நோக்கி புக்கன் ஒலி ஒளி இல்ல ஒலி ஒலி மாதிரி எனவே இப்படியாக இந்த அந்த அருகே மனைவியெல்லாம் இப்படி சொன்ன உடனே மிக வருத்தப்பட்டு வரலாம் யார் அந்த இது வரலாம் வருத்தப்பட்டு இப்ப என்ன செய்யணுங்கிற அப்படியானா இப்ப அந்த சின்ன குழந்தையை ஒழிச்சிடணும் இவ்வளவு தானே என்னாரு ஆமா இனிமேல் தான் நீங்க ஒழிக்க போயி அப்படி இருக்கும்போது சரி நாங்கள் ஏன் வாயா நீ இந்தமாதிரி சாதனங்கள்லாம் சாப்பிடாது நீ மனுஷன் நம்ம சாப்பிடாதுங்க இதுக்கு மேலே என்ன இது வந்துருக்கு பக்கத்து இருக்காட்டே ஒரு வாயா எல்லாம் வாங்கினா என்னென்னு எல்லாம் இங்கே போ எங்கே ஞான சம்மந்தம் இருக்கிறாரோ அங்கே போகிறதுக்காக போச்சு அப்படி போக ஆரம்பித்த உடனே பெண்கள் எல்லாம் போகாதே போகாதே எங்கனாவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டின்னு போகப்படாதுங்க பின்ன இப்படி இப்படி சொல்றீங்கன்னு நான் போனாரு ஐயோ வேண்டாம் இன்னைக்கு போகக்கூடாது சரியா இல்ல சரியா இல்லை அதற்கண்ட கனவை நினைச்சா பத்தி தான் எரியுது என்னன்னு அதனால நம்ம சமணர் வீட்டுல எல்லாம் எல்லாம் அதது விளக்கேற்றி வச்சா பொக்குன்னு அணைஞ்சு போகுது இல்லைங்களா திருமாங்கல்யம் எல்லாம் இருக்கிறது பார்த்தா நல்ல திருமாங்கலையும் முடிஞ்சு மஞ்சள் கயத்தில் முடிஞ்சு நல்லா இழுத்து இழுத்து போட்டு வச்சாலும் பொக்கு போக்கும் அருந்து பேரை விழுந்து திருமாங்க ஒரு சின்ன யானை மாதிரி ஒன்று வந்தது வந்தா இங்க இருக்கவங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்களாம் அந்த யானை சின்ன யானை புட்டைச்சு தூக்கி அங்க இங்கும் கூட எல்லா இதுவும் உண்டு கடந்து யானை சீகாழி யானை இப்படியெல்லாம் கண்டோம் போக வேண்டாம் போக கூடாது என்று இப்படி எல்லாம் தடுக்க இங்க இருந்தாராம் இனி கனவு எல்லாம் கூட சொல்றாங்க அவற்றை எல்லாம் நான் விட்டுட்டேன் வார்த்தையோட விட்டு முடித்து இனி